முப்பத்தி அப்துல்லாஹிப் எல்லாக அறிவிக்கின்றார்கள் வரம்பு மீறுவோர் அழிந்து விடுவீர் என்று மூன்று தடவை அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் வரம்பு மீறுவோர் என்பதற்கு விளக்கமாக சொல் செயல் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது